ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை வரிசையாக பார்த்து வரக்கூடியதான வரிசையில் நேத்திர சம்பந்தமான வியாதிகள் தீர்றத்துக்கு ஒரு உபாயம் சொல்லியிருக்கார் வியாசாச்சாரியார் அதாவது கண் குறைபாடு கண்ணோய் நோய் குறைபாடு இந்த கண் சம்பந்தமான வியாதிகள் தீர்றத்துக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை அனுகிரகம் செய்திருக்க அதை தான் விரிவாக நம்முடைய தேகத்தில் உள்ள அவ்வளவு அங்கங்களும் ஒவ்வொரு தேவதைகள்னால அனுகிரகம் செய்யப்படுறது அப்படின்னு உபனிஷத்து நமக்கு காண்பிக்கிறது புருஷ அப்படிங்கிற ஒரு மந்திர பாகத்தில் விராட்ஸ்வரூபமான ஈஸ்வரனுடைய தேகத்திலிருந்து ஒவ்வொரு தேவதைகளும் ஆவிர்வவிச்சிருக்கா அப்படின்னு வேதம் காண்பிக்கிறது அதில் விராட்ஸ்வரூபமான ஈஸ்வரனுடைய கண்ணிலிருந்து ஆவிர் சூரியன் அப்படின்னு புருஷ சூக்தம் சொல்கிறது சக்ஷோ சூரியோ அஜாஜதா அப்படின்னு புருஷ சூக்தம் காண்பிக்கிறது விராட்ஸ்வரூபத்தை வர்ணிப்பது தான் புருஷ சூக்தம் அந்த விராட் ரூபமான ஈஸ்வரனுடைய கண்ணிலிருந்து சூரியன் ஆவிர் பவிச்சதுனால அத்தனை பேருடைய கண்ணுக்கும் அபிமானி தேவதா சூரியன் தான் சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நமக்கு கண் சரியான முறையில் தெரியும் மேலும் சூரியகா பிரத்யக்ஷ தேவதா அப்படின்னு எந்த ஒரு தேவத்தையையும் நாம் நேரடியாக பார்க்க முடியாது ஆனால் இரண்டு தேவதைகளை மாத்திரம் நாம் பார்க்கிறோம் ஒன்று சூரியன் இரண்டாவது அக்னி ஆகையினாலே தான் இந்த இரண்டு பேர்கள் மூலமாக நாம் அத்தனை தேவதைகளையும் ஆராதிக்கிறோம் பகலில் பூஜை பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டுருக்கோம் பகல்லில் ஜபம் பண்ணுறது பகலில் ஹோமம் பண்ணுறது ஏன் அப்படின்னா சூரியன் இருக்கார் பகல்ல சூரியன் தான் பிரத்யக்ஷமான தெய்வம் என்ன வச்சுண்டு நாம பண்றோம் அதே போல் ஹோமங்கள் அக்னியை வச்சுண்டு செய்கிறோம் அந்த அக்னி பிரத்யக்ஷமான தெய்வம் சூரியன் சூரிய புத்திரஹா அப்படின்னு அக்னிக்கு பெயர் சூரிய தனுஹும் அப்படின்னு சொல்ற சூரியனுடைய புத்திரனாக அக்னி வர்ணிக்கப்படுறார் காரணம் பகல்ல சூரியனுமாக ராத்திரி அக்னியுமாக பிரகாசிக்கிறதுனால இவர்கள் இருவருமே கண்ணுக்கு அபிமானி தேவதா தினமும் சந்தியாவந்தனம் அப்படின்னு நமக்கு வச்சுருக்காரு அந்த சந்தியாவந்தனத்தை சூரியனை உபாசிப்பதாக தான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கா ஏன்னா கண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இந்திரியம் அப்படிங்கிறதுனால தினமும் சூரியனை உபஸ்தானம் பண்ணுறது மூன்று விதமாக உபஸ்தானம் வச்சுருக்கா சந்தியாவந்தனத்தில் காலம்பர மித்ரோபஸ்தானம் மத்தியானம் ஆதித்யோபஸ்தானம் சாயங்காலம் வருணோபஸ்தானம் அப்படின்னு வச்சிருக்கா மித்ரோபஸ்தானம்னா இளம் சூரியன் அப்படி ரொம்ப பிரகாசமாக இல்லாமல் உதயமான உதயமான உடனே சூரியன் ரொம்ப பிரகாசம் இல்லாமல் மந்தமாக இருப்பார் அப்படி உள்ள சூரியனுக்கு மித்ரகான பெயர் உதிக்கிற சமயத்தில் உள்ள சூரியனுக்கு மித்திரஹான பெயர் ரொம்ப பிரகாசத்தோடு மத்தியானம் இருக்கக்கூடியதான சூரியனுக்கு ஆதித்யகான பெயர் சாயங்காலம் அஸ்தமனம் ஜலத்துக்குள்ள பிரவேசிக்கிறார் சூரியன் அப்படின்னு உபனிஷத் வர்ணிக்கிறதுனாலே தான் வருணோபஸ்தானம்னு சாயங்காலம் வச்சிருக்கான் இந்த உபஸ்தானங்கள் எல்லாம் சரியான முறையில் செய்தால் கண் குறைபாடே வராது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அனைவருக்குமே ஏதோ ஒரு விதத்திலே கண் பாதிக்கப்படுறது காரணம் கண்ணுக்கு நாம் எவ்வளவு வேலை கொடுக்கணுமோ அதை விட அதிகமாக கொடுக்குறோம் ரொம்ப வெளிச்சத்தை பார்க்கறது ரொம்ப நேரம் பார்க்கறது இதெல்லாம் அதிகமாக ஆகிட்டதுனால வண்டியில் போனாலே ராத்திரியில் எழுத்தாப்பில் வரக்கூடியதான அந்த வண்டியினுடைய வெளிச்சம் கண்ணில் பட்டால் ரொம்ப கூசறதை பார்க்குறோம் நம்முடைய வண்டியை நிறுத்திவிட்டு அந்த வண்டி நம்மளை தாண்டி போன பிறகு தான் நாம் எடுக்கணும் வண்டியை அந்த அளவுக்கு கண்ணுக்கு ரொம்ப தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது மேலும் ஃபோன்கள் ரொம்ப நேரம் பார்க்கறது குழந்தைகள்லேருந்தே இதெல்லாம் ஆரம்பமாகிடுச்சு ரொம்ப நேரம் கண்ணுக்கு வேலை கொடுக்கறதுனால கண் காஞ்சி போய்டுறது ஆகையினால்தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பார்த்தால் கண்ணை கசக்க ஆரம்பிச்சுடுறோம் காரணம் கன்று காஞ்சி போயிடுது இந்த கண்ணுக்கு ரொம்ப வேலைகள் வேலை பலு ஜாஸ்தியாக போனதுனால அதில் குறைபாடுகள் ஏற்படுறது அதற்கான உபாயம் நம்முடைய வேதமும் காண்பிக்கிறது வேதத்தில் இதற்கு உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு கண் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா வலது கண்ணா இடது கண்ணா அப்படின்னு பார்க்கணும் வலது கண்ணில் குறைபாடு இருக்கு அப்படின்னா வயசு அபத்யஸ்மான் நிதயேவத்தான் அப்படின்னு ஒரு மந்திரம் வருது இந்த மந்திரத்தை சொல்லி கை நிறைய ஜலம் எடுத்துக்கொண்டு வலது கண்ணை தொடச்சிக்கணும் மூன்று தடவை இரண்டு வேலையும் சாய கால வேளையில் சந்தியா காலத்திலையும் சாயங்காலம் சந்தியா காலத்திலேயும் இதை செய்துண்டு வரணும் தொடர்ந்து செய்துன்னு வந்தால் வலது கண்ணில் என்ன பாதிப்பு இருந்தாலும் சரியாக போயிடும் பார்வை குறைபாடு நரம்பு சம்பந்தமான வியாதி விழித்திரையில் பாதிப்பு எந்த நோயாக இருந்தாலும் சரியாக போயிடும் அல்லது இடது கண்ணில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா சந்திரமா சக்சோ சூரியோ அஜாஜதா முகாதிந்திரிஷா பிராணாத்வாஜு அஜாஜதா இந்த மந்திரத்தை சொல்லி இடது கண்ணில் தொடச்சிக்கணும் ஜலத்தை விட்டு மூன்று தடவை இரண்டு சந்தியா காலங்கள்லேயும் தொடர்ந்து செய்து கொண்டு வரணும் அப்படி செய்தால் நம் வியாதிக்கு அந்த கண் குறைபாடுக்கு டாக்டரை பார்க்க வேண்டிய தேவையே இருக்காது சரியாக போயிடும் அப்படி பேசக்கூடிய மந்திரங்கள் இதெல்லாம் ஆகியனாலே தான் நாம் பொதுவாக பாராயணமோ அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்கிற பொழுதே இந்த மந்திரம் வர்ற பொழுது கையில் ஜலத்தை விட்டு தொடச்சிப்பா இந்த முறையாக அத்தியனம் செய்தவர்களை பார்த்தால் தெரியும் அவர்கள் சொல்லிட்டு வர்ற பொழுது இந்த வயசுபர்ணாகாங்கிற மந்திரம் எங்கெல்லாம் வருதோ அப்போ வர்ற பொழுதே கண்ணில் தொடச்சிக்கிறது ஜலத்தை விட்டு அதே போல சந்திரமா அமனசோ ஜாத்தகா அப்படிங்கிற மந்திரம் வர்ற பொழுதே கண்ணை தொடச்சிக்கிறது அப்படி தொடச்சுட்டே வந்தால் கண் குறைபாடு சரியாக போயிடும் இல்லை இரண்டு கண்ணுமே குறைபாடாக இருக்குன்னா இந்த இரண்டு மந்திரங்களையும் சொல்லி கண்ணை தொடச்சுக்கிறது இது சுலபமான உபாயம் ஆனால் கட்டுப்பாடுகள் ஜாஸ்தி இந்த வேதத்தில் உள்ள மந்திரத்தை சொல்லி நாம் கண்ணை தொடச்சிக்கணும் அப்படின்னா முதல்ல ஆச்சாரம் தேவை பிரம்மச்சாரியாக இருந்தால் கௌபீனம் கட்டி கொண்டு வேஷ்டி கட்டிக்கணும் கிரகஸ்தனாக இருந்தால் பஞ்சகச்சம் கட்டி வேஷ் கட்டின்று பிறகு சந்தியாவந்தனம் பண்ணி சந்தியாவந்தனம் முடித்த பிறகு இதை செய்யணும் அந்த கட்டுப்பாடோடு செய்தால்தான் இந்த நோய் சரியாக போகும் கட்டுப்பாடு இல்லாமல் இந்த காரியத்தை செய்தால் தெரிகிற பார்வையும் குறைஞ்சி போய்டும் நாஸ்தி வேதசமோரிப்புஹூ அப்படின்னு வேதத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக உபயோகிக்கணும் எப்படி குறைபாடாக இருந்தாலும் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சுட்டு நாம் இதை செய்ய போக இருக்கிற பார்வையும் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனாலே தான் வியாசாச்சாரியால் சுலபமாக வேதத்தில் சொல்லப்பட்ட உபாயங்களை அனைவரும் இருக்கிற ஆச்சாரத்தோடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்திஹாசம் புராணங்கள்ல நிறைய உபாயங்களை காண்பிச்சிருக்க அதுல இந்த கண் குறைபாடு எதுவாக இருந்தாலும் அது தீர்றத்துக்குன்னு ஒரு ஸ்தோத்திரத்தை காண்பிக்கிறார் வியாசாச்சாரியால் மகாபாரதத்தில் ஆதிபர்வாவில் ரொம்ப அற்புதமான மந்திரம் இது கண் எதுவாக இருந்தாலும் நீக்க வல்லது இந்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெருமை அதற்கேன்னு உள்ள சரித்திரத்தை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்